பிரபி தோற்றவேத்தை கண கிருஷ்ணாயிருக்கேதம் அனாஜுஷ்டம் அக்கீர்த்திகரமர்ஜுன கொஞ்சம் பரிஹசிக்கிற மாதிரி தனியினையும் ஒரு கண்டிப்பான உணர்வோடும் அதே சமயம் அர்ஜுனனுக்கு தர்மத்தை புரிய வைக்கணும் உனக்கு இந்த மன அழுக்கு திடீர்னு இப்படி ஒரு குழப்பம் பொறுப்பு இல்லாம ஒரு தெளிவில்லாம பேசுற ஒரு தன்மை எப்படி வந்தது உனக்கு விஷமே இப்ப நெருக்கடியான சூழ்நிலை இவ்வளவு பேர் யுத்தத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி தீர யோசிச்சு தானே இறங்கியிருக்காங்க எல்லாரும் யுத்தத்துக்கு அப்படி இருக்கிற போது எப்படி உனக்கு இந்த மாதிரி சுபாவம் வந்தது கஷ்மலம் மன அழுக்குன்னு அர்த்தம் மன இந்த இடத்துல அவிவேகம்னு அர்த்தம் இந்த சோகமும் அவிவேகமும் உனக்கு எப்படி வந்தது சமூபஸ்திதம் அர்ஜுனன் யுத்தம் பண்றது தப்புன்னு சொன்னான் இல்லையா பகவான் இங்கே கஷ்மலம்ங்கிறார் அதோட இன்னும் சேர்த்து சொல்றார் இதெல்லாம் படிச்சவனுக்கு அழகு இல்லை அனாரிய துஷ்டம் நீ பண்ணுறது இருக்க படிக்காதவன் தான் இந்த மாதிரி தன்மையெல்லாம் வெளிப்படுத்துவான் இப்படி நீ இந்த காரியத்தை செய்யாமல் போனையான நீ பேசுகிற இந்த விஷயம் இருக்கு இந்த எண்ணம் இருக்கு இது உனக்கு சொர்க்கத்தை கொடுக்காது நீ இந்த சரீரத்தை விட்டு போனதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையே அமையாது அது போனால் போய்ட்டு ஒருவேளை நீ சொல்லலாம் அகீர்த்திகரம் இப்போ நீ எடுக்கிற முடிவு இப்படி நினைக்கிறீயே இந்த எண்ணம் வந்து உனக்கு புகழை எல்லாம் போக்கிடும் இகழ்ச்சியை கொடுக்கும் இகழ்வை கொடுக்கிற இந்த அவிவேக்கம் நெருக்கடியான இந்த சூழ்நிலையில எப்படி அர்ஜுனா உனக்கு வந்தது அப்படின்னு கேட்கிறார் அப்புறம் மேலும் சொல்றார் கிளை துப பத்யத்தே குரம் ஹிருதய தௌர்பல்யம் தியோதி ஹே பரந்தப்ப ரொம்ப அழகான பதத்தை உபயோகப்படுத்துறார் பரானு தாப்பயத்தி இத்தி பரந்தப்பகா அதாவது பிறரை சண்டையில் வாட்டி எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் நீ பரந்தப்பனாகிய உன்னை பார்த்து சொல்கிறேன் நான் கேளு உனக்கு வந்து இந்த பேடித்தனம் கூடாது இனிமே யுத்தம் பண்ணுறதுன்னு முடிவு வந்துட்டு திரும்பி போகிறதுங்கிறது பேடித்தனத்துக்கு சமானம் கிளைவியம் மாஸ்மகமாக ஓ பார்த்தா அர்ஜுனா உனக்கு இந்த பேடித்தனம் வேண்டாம் ஏத்தத்து தொயின் உபபத்தியத்தை நைத்த தொய்ய உபபத்தியத்தை பிரித்தோம்னா ஏத்தத்து உனக்கு தொய் உன்னிடத்தில் பொருந்த ந உபபத்தியத்தை இது சரியா இல்லை நீ எவ்வளோ பெரிய வீரன் இந்த இடத்துல இப்படியா நீ நடந்துக்கிறது அப்படிங்கிறார் இந்த அல்பமான இந்த தன்மையை விட்டு வெளியில் வாங்குற க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் க்ஷுரம்னா அல்பமானது சிறுமைத்தனமானது உள்ள தளர்ச்சி மனசில் திடீர்னு ஒரு உற்சாகம் குறைஞ்சு போகிறது இல்லையா வீரனுக்கு இது அழகா அப்படிப்பட்ட உள்ள தளர்ச்சி அல்பமான சிறுமைத்தனமான உள்ள தளர்ச்சியை தியத்துவா விட்டுவிட்டு உத்திஷ்ட எழுந்திருங்கிறார் ஏன்னா அவன் தேர்தட்டில் உட்கார்ந்துட்டான்னு படித்தோம் முதல் அத்தியாயத்தில் அதனால் எழுந்திருங்கிறார் அதாவது இது ஒரு நண்பனுங்கிற முறையில் பேசுறார் கிருஷ்ணர் நண்பன் உறவினன் அந்த நேரத்தில் சொல்லணும் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல்னார் திருவள்ளுவர் நம்மளை அழ வச்சாவது நம்மளை குத்தி காமிச்சாவது நமக்கு நல்லதை சொல்கிற நண்பனை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம கூட வச்சுக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கண்ணபிரான் அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் போற இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் ஒன்றும் பாடம் சொல்ல ஆரம்பிக்கலை கீதா சாஸ்திரமெல்லாம் உபதேசிக்க ஆரம்பிக்கல ஒரு நண்பனை மாதிரி என்னாச்சு அர்ஜுனா நல்லா தானே வந்தேன் ரொம்ப உற்சாகமாக தானே வந்தேன் நானும் தேர உற்சாக தானே ஓட்டின்னு வந்தேன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறே ஏன் இப்படி நடுங்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் துவக்கிற மாதிரி பேசுறார் அர்ஜுனனுக்கு அவன் விடல அவனுக்கு அர்ஜுனன் பேச தொடங்குறான் அது அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது அது நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்